தேவனுடைய பரிஸ்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக அநேக ஜனங்கள் ஏசு கிறிஸ்து வைத்து சென்ற சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடி காணப்படுகிறார்கள் இந்த பூரண சமாதானத்தை எப்படி பெற்றுக்கொள்வது இந்த பூரண சமாதானம் நம்ம கடைசி மட்டும் நிலைத்திருக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் யாரோடு ஐக்கியமாக இருந்தால் இந்த பூரண சமாதானம் நம்ம நிறைவாயிருக்கும் தேவன் உன்னிடத்தில் முகமுகமாக பேச வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்பதை தன் வாழ்க்கையில் அனுபவித்து அதை நமக்கும் கற்றுக் கொடுக்க வருகிறார் புதிய எரிசலையும் சபையின் அப்போஸ்தலரும் தலைவருமான எஸ் ஏசுதாசன் அவர்கள் இச்செய்தியை கேட்கிற யாவரும் பரிசுத்த வேதத்தில் இருக்கிற வண்ணமாக அந்த வழியை கற்று பூரண சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுக் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி இதை உங்களுக்கு அறிவிக்கிறோம் தேவ சமாதானம் கூட இருப்பதாக லேலுயா தேவனுடைய பிரசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக மறுபடியும் இந்த வாரத்தின் முதல் நாள் ஐந்த பிரசுத்த நாளிலும் நாம் தேவனுடைய திருச்சபையாக சேர்ந்து ஆண்டவராய் தேவனை மகிமைப்படுத்தும்படியாக தேவன் தந்த நல்ல ஆராதனை வேலைக்காக நமக்கு அடுத்த சுதிப்போமாய் லேலுயா தேவனுக்கு மகிமை இந்த ஆண்டவராய் இசு கிறிஸ்து இந்த இரண்டு சமாதானமற்ற இந்த பூமிக்கு சமாதான துரபாக வந்தார் என்று நாம் காணுகின்றோம் மனிதன் அந்த மெய்ச்சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும் முடியாக கல்வாரிலே அதை சம்பாதித்து வைத்து விட்டு அவர் சென்றார் சென்றபோது தம்முடைய சீசர்களுக்கு அவர் சொன்ன ஆறுதலான ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்கலாம் தேவனுக்கு மயமண்டதாக அந்த ஒரு தேவன் நாம் கடந்து போகும்போது இப்படி அவர் சொன்னார் யோவான் சுசிசம் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வாக்கியத்தை அவர் வாசிக்கலாம் சமாதான உங்களுக்கு வைத்து போகிறேன் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன் கொடுக்கிற பிரகாரம் அந்த சமாதானம் உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல உங்களுக்கு கொடுக்கறதில்லை நான் கொடுக்கவில்லை உங்கள் இதயம் கலந்தாமலும் பயப்படாமலும் இருப்பதா தேவனுக்கு மயிமை உண்டாவதாக நான் பரலோகத்திற்கு பறத்திற்கு எடுத்துக் என்று நீங்கள் கவலைப்பட என்னுடைய சமாதானத்தை இங்கே உங்களுக்கு வைத்து சமாதான்தான் மனிதனுக்கு தேவை மனிதனுடைய வாழ்க்கையில சகலமும் இருந்தாலும் எல்லாவிதமான காரியங்களும் அவனுக்கு கொண்டு இருந்தாலும் மெய் சமாதானம் அவனுடைய ஆத்மீகத்தில் இல்லாவிட்டால் இருந்தவைகளும் இருந்தவைகளில் ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று நாம் காணுகின்றோம் தேவநாயக்க அதாவது மூன்றரை வருடமாக தன்னுடைய அப்போ சலர்களோடு வாழ்ந்தார் அற்புதங்களை செய்தார் அடையாளங்களை செய்தார் அதன் சீடர்களுக்கு அநேக புகழ்ச்சிகளும் மேன்மைகளும் அதனால் கிடைத்தது என்று நாம் காண்கிறோம் இப்பொழுதுக்கு எடுத்துக் கொள்ளப்படக்கூடிய நேரத்தில் உள்ள கலங்குகின்றது சொல்லுகின்ற நான் போகிறேன் ஆனாலும் என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன் சமாதானத்தை விட்டுவிட்டு போகின்றேன் வைத்து நீங்கள் பெற்றுக் என்று சொன்னார் அருமையான கத்தனை பிள்ளைகளை இன்று கர்த்தரை ஆராதிக்கிற பெரும்பகுதி மக்கள் இந்த சமாதானத்தை பெற்றவர்களாக இருக்கிறத நாம் காணுகிறோம் நாம் அந்த சமாதானத்தை பெற்றுக்கொண்டதற்காக ஆண்டு நாம் சோதனைப் பார்க்கிறேன் தேவனுக்கு மயிமே இந்த சமாதானத்தை ஒரு மனிதன் நிரந்தரமாக அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி நாம் வசனங்களை பார்க்க போகிறோம் தேவனுக்கு முதலாம் நிறுவம் முதலாம் அதிகாரம் ஐக்கியம் உள்ளவர்கள் ஆகும்படிக்கு நாங்கள் கண்டும் உங்களுக்கு அறிவிக்கிறோம் எங்களுடைய ஐக்கியம் இருக்கிறது உங்க சந்தோஷம் உங்களுடைய சந்தோஷம் நிறைவாய் இருக்கும் முடி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன் என்ன செய்ய வேண்டும் சந்தோஷத்தை நிறைவாய் பெற்றுக் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவர் சம்பாதித்து ஆண்டவர் சமாதானத்தை வைத்துவிட்டு சென்றுவிட்டார் அந்த சமாதானத்தை நிறைவாய் பெற்றுக் கொள்வதற்கு தேவனோடு ஐக்கியமாயிருக்கிற தேவனுடைய மனிதர்களோடு ஐக்கியமாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகின்றது அதாவது வெறுமையாக அதை பெற்றுக் கொள்கிறது என்றால் போய் பணத்தை கொடுங்கள் என்று கேட்க முடியாது உண்டு அந்த பிரகாரம் அந்த பணத்தை பெற்றுக் போல அண்டவராகிய தேவர் நமக்கு சமாதானத்தை இந்த பூமியிலே வைத்து வைத்து விட்டு அந்த சமாதானத்தை ஒரு மனிதன் அதாவது நிறைவாய் பெற்றுக் என்றால் உங்களுக்கு சமாதானம் உங்களுக்கு சந்தோஷம் நிறைவாய் இருக்க சந்தோஷத்திலே அளவு இருக்கின்றது அளவு இருக்கிறது சந்தோஷம் ஒரு சந்தோஷம் இருக்கிறது ரட்சிக்கப்பட்டவுடன் ஒரு மகிழ்ச்சி உண்டு அந்த சந்தோஷம் அவ்வளவுதான் நிறைவாய்ப்பற்ற சில பக்தர்கள் மெய்மறந்து தியானத்தில் இருந்து விடுகின்றார்கள் இதை நான் பார்க்கிறோம் எப்பலைகளிலே அந்த மகிழ்ச்சியிலே மறந்து அவர்கள் தேவனோடு ஒண்டித்து உலகத்தை மறந்து விடுகிறார்கள் வேலைலாம் நாம் பார்க்கிறோம் ஒரு மனிதருக்கு நிறைவாய் வந்துவிட்டால் வேறு ஒரு சந்தோஷத்தை இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இருந்தது என்று நாம் காணுகிறோம் அவர் மைய சரியாக அறிந்திருந்தார் அவர் இனிவரும் பலன் மேல் நோக்கமாக இருந்து அவர் எகித்துள்ள பொக்கிஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிறோம் துன்பத்தை அனுபவிப்பது மேலென்று அனுத்தியமான பாவ சந்தோஷத்தை வெறுத்தார் அனுத்தியமான பாவ சந்தோஷத்தை வெறுத்து அவர் அரசியில் உள்ள இன்பங்களை வேண்டாம் என்று தள்ளினார் என்று நாம் கருகிறோம் சந்தோஷத்தை பெற்றிருக்கிற கட்டுரை பிள்ளைகளாக நம்மை பார்த்து அவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால் உங்களுடைய சந்தோஷம் நிறைவாய் பக்தர்கள் பாடியிருக்கிறார்கள் என்ன உள்ளி பொங்கி பொங்கி பொங்கி பொங்கி பொங்கி வழிகிறதே என்று பாடுகிறார்கள் அதே இல்லையா தேவனுக்கு பொங்கி பொங்கி வழிகிறது அதற்கு அளவே கிடையாது பொங்கி வழிந்தால் போய்க் இருக்கும் அதே உள்ளே நிறைந்து விளைந்து இடம் கலங்காதிரே தெரியும் மனிதனுக்கு இந்த உலகத்துல எவ்வளவு பாடுகள் எவ்வளவு பிரயாசங்கள் எவ்வளவு துன்பங்கள் எவ்வளவு எடுக்கண்கள் நெருக்கண்கள் அவமானங்கள் போராட்டங்கள் வாழ்க்கையில சூழ்ந்திருந்தாலும் அவருக்குள்ளே ஒரு சந்தோஷம் பொங்கிக் கொண்டே இருக்கிறது அழிந்து கொண்டே இருக்கிறது கலங்காதிப்பதாக உங்களுக்கு வைத்து போகிறேன் ஹலே உங்களுடைய சந்தோஷம் நிறைவாயிருக்க முடியாது தேவனோடு தேவனை பின்பற்றுகிற எங்களையோடு என்று சொன்னார் ஹலேயா எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடு குமாரனாகிஸ்தோடும் உங்களுடைய சந்தோஷம் நிறைவாயிருக்கும் எங்களுடைய ஐக்கியமாயிருங்கள் என்று நாங்கள் உங்களுக்கு சொல்லுகின்றோம் என்று அப்போ சொல்ல சொல்லுகின்றார்கள் யார் யார் யார் அதாவது தேவனுடைய ஐக்கியத்தோடு இருக்கின்ற தனிப்பட்ட முறையில் இந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாத அது உண்மை அதாவது திமுகத்துக்கு நிரூபை எழுதினார் வாசிக்க தேவனுக்கு மகிமை உண்டாவதாக தாகி திமுக விலகி ஓடி சுத்த இருதயத்தோடு கர்த்தனை தொழில்களுடனே நீதியும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு சமாதானத்தை அடையும் என்ன செய்ய வேண்டும் சுத்த ஹயத்தோடு யார் கத்திரை ஆராதிக்கின்றார்களோ யார் தேவனோட ஐக்கியமாக இருந்து ஆராதிக்கின்றார்களோ அவர்களோடு நீங்கள் ஐக்கியமாக இருங்க அவர் கடந்து போகிற நேரம் சொன்னார் நான் போய் தேட்டருடனாகி பரிசு தாவி உங்களை விட்டுவிட்டு போய்விடுவேன் என்று நினைக்காதீர்கள் தேட்டர்களு மூன்றாவது தேவன் வருவார் வந்து அவர் உங்களோடு நீங்கள் அதற்காக காத்திருக்க வேண்டும் என்று சொன்னார் அப்போ சிலர் இரண்டாம் அதிகாரம் முதலாவது வாக்கியத்தை வாசிக்கலாம் அப்போ சிலர் இரண்டு வசனம் ஒன்று எந்த வைத்து என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் வருமனப்பட்டவர்களாக சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாயிற்று உட்கார்ந்த வீடு முழுவதையும் நிரப்பிட்டு சந்தோஷம் மைமை உண்டாவதாக சமாதானம் எப்படி கிடைக்கும் பரலவர் ஆட்சியும் புசிப்பு குடிப்பும் அல்ல நீதியும் சமாதாரமும் காத்தரப்பட்டு த்தில தனித்தல்ல ஒருமப்பட்டு ஓது பேர் ஒன்றாக கூடி அந்த சந்தோஷத்தை பெக்கொள்ள அந்த இன்பத்தை பெற்றுக்கொள்ள அந்த அருக்கரகத்தை வல்லமையை அடையும் முடியாக பர்சுத்தாவை பெறாமல் எவ்வளவுதான் தியாகம் பண்ணினாலும் சரி சிலர் சொல்லுகிறார்கள் உங்களை போல நாங்கள் பரவாயில்ல வேற மாறி பெற்றுகிறார்கள் பெற்றுக் கொள்வது ஒரே அனுபவம் தான் தான் பெற்றுக் கொண்ட இடத்தில் எல்லாம் அன்னிய பாசினார்கள் தீர்க்கு சொன்னார்கள் அதாவது வல்லமை உண்டாயிற்று என்றெல்லாம் எழுதியிருக்கிறத நாம் காணுகின்றோம் அப்படினால அவர் அதாவது அந்த வாக்குப்பட்ட அந்த வல்லமை அந்த மகிழ்ச்சி அந்த சந்தோஷத்தை அவர்கள் தங்களுக்குள்ளே பெற்றுக் கொள்ளும் பெற்றுக் கொள்ளும் அவர்கள் எல்லாரும் ஒருமரப்பட்டவர்களாக திரளான ஜனங்கள் நூற்றி இருபது பேர் இடத்தில் கூடி வந்த போது பலத்தை காற்றடிக்கிற முழக்கம் போல சடுதியாக ஒரு சத்தம் உண்டாகி வானத்திலிருந்து வீடு வீடு இருந்த வீடு முழுவதையும் அது நிரப்பீட்டு என்று நாம் காணுகின்றோம் அல்லையிலேயா ஓரிருவத்தில் ஐக்கியம் எ ஐக்கியம் உண்டோ அங்கே சமாதானம் நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு வசனங்களை வாசிக்கலாம் அப்போ சொல்ல இரண்டாவது அதிகாரம் நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு வசனங்களை வாசிக்கலாம் அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனந்தனமும் தரித்திருந்து வீடுகள்தோறும் அப்படி மகிழ்ச்சி எல்லாரும் வருமானப்பட்டவர்களாக ஓரிடத்தில் தேவாலயத்தில் அவர்கள் இருந்து அவர்கள் வீடுகளில் தோறும் அப்பம்பிட்டு மகிழ்ச்சியோடும் மகிழ்ச்சியோடு அந்த சமாதானம் இல்லை சொல்லிவிட்டார் அதாவது பின்பற்றி சொல்லுகிறோம் எங்களுடைய ஐக்கியம் இருக்கிறது உங்களுடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படியாக எங்களோட ஐக்கியமா இருங்க ஆனா அப்படினாலும் ஒரு மனிதன் தேவன் வைத்து போற சந்தோஷத்தை கொஞ்சம் அல்ல நிறைவாக அதை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால் அவர்களுக்கு ஐக்கியம் தேவை ஐக்கியம் தேவை எங்கேயும் இருக்கிறார் என்று சொல்லுகிறது அல்ல கடவுள் இருக்கின்றாரா என்கிறதை பற்றிக் கொள்ள வேண்டும் என்று வார்த்தை அப்போ சொல்லாத சொல்லுகின்றார் அப்போ சலன் சொல்லுகின்றார் எங்களோடு என்னோடு எங்களோடு ஐக்கியம் நாம் இங்கே காடுகின்றோம் தேவனை தரிசித்தவர் தேவனோடு ஐக்கியமாக இருக்கிறவர்கள் மனிதர்கள் அவர்களை பின்பற்றுகிறவர்கள் அவர்களோடு ஐக்கியமா இருக்கின்றவர்கள் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்கிறது மாத்திரம் அல்ல சந்தோஷத்தை நிறைவாக பெற்றுக் கொள்கின்றார்கள் ஆண்டு கொஞ்சமாக வைத்து விட்டு போகவில்லை நிறைந்த சமாதானத்தை வைத்துவிட்டு போயிருக்கின்றார் அந்த சமாதானத்தை தேவனுடைய மனிதர்கள் தேவ பிள்ளைகள் தேவனோடு இருக்கிறவர்களுடைய ஐக்கியத்தில் ஐக்கியமாக இருந்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் அவர்கள் தேவனோடு ஐக்கியமாக அப்போ சொலாக போல் குறைந்தருக்கு நேர்ம எழுதும் போது ஒன்று குரந்தியர் பத்தாம் அதிகாரம் பதினாறும் பதினேழு வசன என்று சொல்லும்படிய ஒரே ஒரே சரீரம் ஒரே விடுகிறீர்கள் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் எடுக்க முடியாத தடைகள் இருந்தாலும் இடை நாட்கள் ஒப்புறவாக கொண்டு விட வேண்டிய காரியங்களை விட்டுவிட்டு சரி பண்ணிவிட்டு பங்கு வர வேண்டும் அவர்கள் தான் அந்த ஒரே இங்கே சமாதானத்தை பற்றி நான் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார் அப்போ சொன்னார் அந்த சந்தோஷம் கொஞ்சம் நிறைவா இருக்கிறது நிறைவேற எங்களோட என்றால் ஐக்கியம் அந்த ஒரு ஐக்கியத்தை நான் பெற்றிருக்கிறதுக்காக ஒரு சோதனை ஒரே சரீரத்தில் இன்றி திருந்து கொடுக்கிறாங்க பல அப்பங்களை வைத்து வைத்து கொடுத்துருவாங்க ஆளுக்கு ஒன்று எடுத்து நாக்கில் வச்சுக்கிடுவாங்க அப்படிப்பட்ட திருவிருந்து நடக்கிறது திருவிருந்து சில கப்புகளில் வைத்து டீ காபி சாப்பிட மாதிரி பண்ணுற மாதிரி அப்படியும் கொடுக்குறாங்க அருமையானவர்களே ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகின்றோம் ஒரே பாத்திரத்திலே நாம் எல்லாரும் பானம் பண்ணுகிறபடினா ஒரே தேவனாகிய கத்தராகிய சுகிரிஸ்தோடு ஐக்கியமாயிருக்கின்றோம் அலே அந்த ஐக்கியத்தில நாம் சேர்ந்திருக்கின்றோம் அந்த ஐக்கியத்தில சேர்ந்திருக்கிறவர்களுக்கு என்ன உண்டு மிகுந்த சமாதானம் சந்தோஷம் நிறைவாக உண்டு நிறைவான சந்தோஷம் உண்டு என்று வேதம் சொல்லுகின்றது அருமையானவர்களே நாம் இன்னும் நெருங்கி நெருங்கி நெருங்கி நெருங்கி தெய்வீக காரியங்களை கொஞ்சமும் விடாமல் இடஒது கடைபிடிப்போம் சந்தோஷம் நிறைவாக என்று வேதம் சொல்லுகின்றது அந்த சந்தோஷம் நிறைவாகிவிட்டால் நம்மை சும்மா இருக்க விடாது அது சும்மா இருக்க விடாது மற்றபடி உலகத்தை பார்க்கவும் விடாது மற்ற வேற ஒன்றை நேசிக்கவும் விடாது அது தேவனையே நேசிக்கும்படியாக இருக்கும் உங்கி வழிந்துட்டி இந்த நாள் கத்துடைய வார்த்தை நம்மை பார்த்தேன்னு சொல்கிறது உங்களுடைய இருதயம் கலங்க வேண்டாம் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல அது என்னுடைய சமாதானம் என்று இறைவாக்கு சொல்கிறபடினால ஆண்டுகளில் நான் சோதரிக்கிறேன் தேவனுக்கு மய்மேன் சந்தோஷத்தை நிறைவாக பெற்றுக் தேவனோடு ஐக்கியமா இருக்கிற தேவ தேவனுடைய ஐக்கியத்தோடு கூட்டத்தோடு தேவ மனிதர்களோடு ஐக்கியமா இருந்து கேட்டு நம்முடைய வாழ்க்கையின வைத்துக் நம்முடைய சமாதானம் நிறைவாக இருக்கும் இரண்டாவதாக யோ அனுசேசம் பதினைந்தாம் அதிகாரம் பத்தும் பதினொன்றும் வசனங்களை வா நாம் நிலைத்திருக்க வேண்டும் சில வேளையில இடையிடையே சில சமாதானத்தில் நிலைத்திருக்க முடியாதத்தை இழந்து விடுகிறார் அதை நம்ம ஏற்க கூடாது கற்பனைகளை கை கொண்டு நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அன்பிலே நிலைத்திருக்கிறேன் அவரின் அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை என்னுடைய கற்பனைகளை கை என்னுடைய என்னுடைய அன்பிலே நிலைத்தீர் பிரியாடு தோசனம் என்னுடைய என்னுடைய நிலைத்திருக்கும்படிக்கும்படி சந்தோஷம் நிறைவா இருக்கும்படிக்கும் மைமண்டதாக நான் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் பிதாவினுடைய கற்பனைகளை கை கொண்டால் சந்தோஷம் நிறைவாக இருக்கும் நிலைத்தும் என்று வேதம் சொல்ல சந்தோஷம் போய் விடுகிறது கவலைகள் நெருக்கடிகள் நம்மை சூழ்ந்து வரும்போது விட்டு விடுகின்ற விட்டு விடுகின்றோமே அனுப்படினால் அருமையால் சிலருடைய எண்ணங்கள் இந்த கற்பனை கை கொள்ள வேண்டுமா அதை செய்யணுமா இதை செய்யணுமா அதை செய்யலாமா சந்தோஷம் நிறைவாயிருக்காது தேவன் விதித்த கற்பனைகளை கை கொள்ள வேண்டும் தேவன் எழுந்திருக்கிற வேதமும் கத்துடைய கற்பனை அடங்கிய வேதம் வேத வசுரத்தை கை கொள்வதே கற்பனை கை கொள்வது என்று நமக்கு வேதம் சொல்லுகின்றது பழைய சேர்ந்தே சத்திய வேதம் என்று நான் அப்படினால உங்களுடைய சந்தோஷம் நிலைத்திருக்க வேண்டுமா சிலர் ஆரம்பத்தில் பரவசடைவார்கள் கொஞ்ச நாள் போக போக சொந்த நீதிகள் சொந்த எண்ணங்கள் பிறருடைய ஆலோசனைகள் இவைகளை கேட்டு கற்பனை விட்டு விடுவார்கள் கற்பனைகளை விட்டுவிடுகிறபடியே சந்தோஷம் அருமையான பிள்ளைகளை நான் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய கற்பனைகளை கை கொண்டால் என்னுடைய அன்பிலை நிலைத்திருப்பீர்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும் சந்தோஷம் நிலைத்திருக்கும் ஆண்டவராகிய தேவர் தன்னுடைய சந்தோஷத்தை சமாதானத்தை பூமியிலே வைத்துவிட்டு போகிறேன் என்று சொன்னார் இந்த அளவுக்கு மாத்திரம் நமக்கு இருக்கின்றது சமாதானம் அவர் வைத்து சமாதானம் அளவில்லாதது என்று நாம் காணுகின்றோம் அதை பெற்றுக் கொள்வதற்கு தெய்வீக இரண்டாவது அவருடைய கற்பனைகளை கை அவருடைய கற்பனைகளில் நிலைத்திருக்க வேண்டும் கற்பனைகளை சொல்லுகிறார் பாருங்க நூற்றிதான் வாக்கியத்தை நாம் ஒருவர் என்னை பிடித்தது என்ன மகிழ்ச்சி வாழ்கிறது அந்த கற்பனைகளை விட்டுவிட்டால் ஒரு வியாபாரி வியாபாரி என்றால் ஒரு தேவனுடைய மனசன் தான் அவர் வியாபாரியாக்கிவிட்டார் கொஞ்சம் மெழுகை கொடுத்து இந்த மெழுகை ஒரு பத்து ரூபாய்க்கு பத்து ரூபாய்க்கு கொடுத்தது பத்து ரூபாய்க்கு மெழுகு வாங்கி வியாபாரம் பண்ணுங்க சாயங்காலம் இதுல எவ்வளோ கிடைக்குதோ அதில் பத்தில் வண்ட கடவுளுக்கு கொண்டு கொடுங்க என்று சொன்னார் அன்றைக்கு அவருக்கு ஒரு ஒரு லாபம் கிடைத்தது கொண்டு கொடுத்தார் அடுத்த நாள் பத்து ரூபா லாபம் கிடைத்தது கொண்டு கொடுத்தா அப்புறம் கூடுதலா கிடைத்தா கொஞ்சம் கொஞ்சம் கூட கொடுத்தா இப்போ ரொம்ப கூடிச்சு ரொம்ப கூட உடனே இவ்வளவு கொண்டு போய் கொடுக்கவா என்ற எண்ணம் அவருக்குள்ளேயே தோன்றிடுச்சு தோண்டன உடனே அந்த ஊழியக்காருக்கு ஒரு போஸ்ட் கார்டு போட்டார் என்ன எழுதினா இருந்தால் ஐயா இந்த தசோபா ரொம்ப வருது அதனால இது ஏதாவது குறைப்பதற்கு ஆலோசனைகள் உண்டா ஏதாவது அது வேதத்தில் ஆதாரங்கள் இருக்கிறதா அது எந்த எனக்கு சொல்லுங்க எழுதுங்க இவருக்கு தூக்கி போட்ட மாதிரி சும்மா இருந்த மனிதன் பிழைப்புக்கு வழி இல்லாமல் இருந்த மனிதன் நம்மளவா கையில பத்து ரூபா கொடுத்து அவர் இந்த லெவலுக்கு கொண்டு வந்து கோடிசாரம் லெவலில் வந்து லட்சக்கணக்காக வருமானம் வரக்கூடிய அளவுக்கு ஆயிட்டு ஆய் பாண்டி எண்ணம் எங்கே போயிட்டு பாருங்க என்று அவர் எண்ணி சமாதானம் போயிட்டு அவருக்கு இப்போ பணத்தினுமே வந்துட்டு எண்ணம் ஆனப்படியா சமாதானம் குறைந்துச்சு ஒரு ரெண்டு மணி நாள் வெயிட் பண்ணினார் என்ன ஆலோசனை எழுது எழுதிட்டு அப்படியே ஜெவமணி வருத்தத்தோடு ஜெவமணி விடுவார் மனிதர்கள் இப்படி இருப்பார்களா என்று சொல்லி தேவனுக்கு கொடுக்கிறது தேவனுக்கு செய்கிறது கணக்கு பார்க்க ஆரம்பித்து விட்டான் அந்த மனதில் என்று எண்ணி ஒரு கடிதம் எழுதினார் சகோதரனை உங்களுடைய வந்தது சஞ்சலப்பட்டேன் உங்களுக்கு என்ன எழுது என்று எனக்கு தோன்றவில்லை ஜெபம் பண்ணினேன் எனக்கு ஒரு ஆலோசனை வந்தது அதை உங்களுக்கு எழுதுகிறேன் என்று நாலு வரியில எழுதினார் நான் உங்களுடைய சம்பாத்தியத்தில் நீங்கள் சம்பாத்தியத்தில் நீங்கள் தசபாகம் கொடுக்கிறதுக்கு ஆலோசனை நான் தருகிறதில்லை ஒன்று செய்யுங்கள் செய்கிறேன் உங்களுடைய வருமானத்தை குறைக்க முடியாத நான் தேவம் பண்ணிடுறேன் குறைத்து விட்டால் நீங்கள் கொடுக்கறதும் குறைவாக கொடுத்தால் போதும் என்று எழுதினார் அப்புறம் அவர் மன்னிப்பு கேட்டு அப்படியெல்லாம் செய்துறாருங்க ஐயா நான் பத்து ரூபாயிலிருந்து உயர்த்தப்பட்டவன் பத்து ரூபாய் என்னுடைய ரூபாயல்ல அது தேவனுடைய ரூபாய் அதை விட்டு தான் இப்படி ஆகினேன் என்று சொல்லி அவர் சந்தோஷத்தை திரும்ப பெற்று கொண்டார் கிளையலையா என்னுடைய சந்தோஷம் உங்களிலே நிறைவாயிருக்கும் அந்த சந்தோஷம் உங்களை விட்டு போய்விடாமல் விலகி விடாமல் குறைந்து விடாமல் இருக்க நீங்கள் என்ன செய்யணும் கற்பனைகளிலே கற்பனைகளை கை கொள்ளணும் இக்கட்டின் சஞ்சலத்தை அடைந்து ஆனால் என்னுடைய கற்பனை எனக்கு மன மகிழ்ச்சி அந்த துன்பத் கற்பனைகளை கை நம்பிக்கை ஒரு மகிழ்ச்சி அவருடைய வாழ்க்கையில உண்டு அதே லோயா நான் தேவனுடைய பிரமாணங்களை கை இந்த இக்கட்டி சஞ்சலங்களில நான் துயந்து போக மாட்டேன் ஒரு மகிழ்ச்சி அவனை நிரப்போம் கற்பனைகளை விட்டுவிட்டால் அவனை தானாகவே துக்கம் மேற்கொண்டு விடும் என்று நாம் காணுகின்றோம் அருமையான கட்டளை பிள்ளைகள நெருவாக இருக்கணும் அந்த சந்தோஷம் போய்விடாமல் நிலை திறக்கணும் அதற்கு கற்பனைகளை கை கொள்ளணும் கற்பனைகளை கை கொள்ளுகிறதுல தான் ஒரு மனிதனுக்கு சந்தோஷம் இருக்கிறது இல்லையிலா அந்த சந்தோஷம் எவ்வளவு பாருங்க இயேசாய எழுதுகிறார் பாருங்க ஏசாய தெளிவீசன் புத்தகம் நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினெட்டாவது வாக்கியத்துல அங்கே பக்தர் எழுதுகிறார் பாருங்க சந்தோஷம் எப்படியே இருக்குமா என் கற்பனைகளை கவனித்தால் நலமா இருக்கும் அதுக்கு அளவுண்டா நதி புரண்டு வந்தா எப்படி இருக்கும் பாருங்க அவ்வளவு கற்பனைகளை கை அவ்வளவு பெரிய சமாதானத்தை கருத்து வைத்திருக்கிறாரா நம்ம பிள்ளை பாஸ்டைய பிள்ளைகள் ஸ்கூலில் படிக்கும்போது ஒரு இந்து பிள்ளை கேட்டிருக்குது என்ன உங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டமாக உங்களுக்கு காதலை காலத்துலலாம் ஒன்று இல்லையே உங்களுக்கு காதே குத்தலியே உங்களுக்கு வீட்டில் அவ்வளோ தரித்திரமாக கஷ்டமாக அப்போது எங்கள் வேதத்தில் எழுதியிருக்குது அது போடக்கூடாதுண்டு நாங்கள் இப்படிப்பட்ட இப்போ இந்த அற்புதக்கு ஆசைப்படலை பரலோகத்தில் பொன் தளங்கள் போட்ட அந்த மாளிகையில் நாங்கள் போய் மதிக்கப் போகிறோம் அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆசிர்வாதங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது இது போடக்கூடாதுன்னு பைபிள் எழுதியிருக்குது அப்போது இன்னும் ரெண்டு மூணு பிள்ளைகள் கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு இருக்கிறாங்க அப்போ இவங்கெல்லாம் போட்டிருக்காங்களே இவங்கெல்லாம் கிறிஸ்தவங்க தானே அப்படின்ட்டு அப்போ பைபிளை எழுதியிருக்கோம் அவங்க பைபிளை படிச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம பிள்ளைகள் சொல்லியிருக்காங்க அப்போ அந்த இந்து பிள்ளை கேட்டிருக்கு அப்போ பைபிள் உங்க பைபிளை நாளை கொண்டு வந்து எடுத்து காட்டி எங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லி அதெல்லாம் எடுத்து காட்டியாச்சுன்னு இடத்திலாம் இருக்கு என்று எடுத்து காட்டி காட்டின உடனே அந்த பிள்ளை எடுத்துட்டு இந்து பிள்ளை கேட்டிருக்குது உங்க பைபிள தானே எழுதிருக்கு நீனும் கிறிஸ்தவா தானே நீங்க ஏ பிள்ளை அதுக்கு தானே நாங்கள் பைபிளை படிக்கிறது இல்லை அப்படின்னு அந்த பிள்ளைகள் சொல்லுவோம் பைபிளை படிச்சா போட போடக்கூடாது பைபிளே படிக்காமல் இருந்துட்டா கற்பனைகள் என்னன்னு தெரியாமலே இருந்துட்டா பிரச்சனையே இல்லை தில்லை என்று மறுமொழி சொல் பைபிளை படித்தால் நலமா இருக்கும் சத்தியத்தை சொல்லும் போது கேட்டால் நலமாயிருக்கும் கவனமாக கேட்டால் நலமாயிருக்கும் கவனித்தால் உனக்கு நலமாயிருக்கும் அப்பொழுது உன்னுடைய சமாதான நதியை போல புரண்டு வரும் நீதி சமுத்திரத்தின் அலை போல இருக்கும் என்று வேதம் சொல்லுகின்றதுமாதானம் கொஞ்சம் அல்ல அளவு மட்டுமல்ல இருக்கின்றது ஆழத்துல போக போக போக போக போக நீச்சல் ஆழம் இருக்கின்றது என்று நாம் காணுகிறோம் நடந்து போகிற ஆழம் பாத்திரம் இல்ல சுய நம்முடைய எல்லாவற்றையும் மறந்துவிட்டு இன்பம் கொள்ளுகிற ஒரு பெரிய சமாதானம் இருக்கின்றது அந்த சமாதானம் நதியளவாய் சமுத்திரத்தின் அலைய பொங்கி வருகின்ற அளவாக அவ்வளவு பெரிய சந்தோஷம் இருக்கின்றது செய்ய வேண்டியது என்ன கற்பனைகளை கை கொள்ள வேண்டும் கற்பனைகளை கவனிக்க வேண்டும் அவைகளை நாம் கை அந்த சந்தோஷம் இந்த அளவாக நம்ம பொங்கி வழிகின்றதாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறபடினாலே ஆண்டு வரை நான் சோதனைகிறேன் என் ஆராதனைகள் எப்படி நடக்கிறது தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளவில்லை மனிதனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து பதினைந்தாம் அதிகாரம் ஒன்பதாவது வாக்கியத்தை ஒருவர் ஒன்பது மனிதனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து ஆராதனை செய்ய எனக்கு ஆராதனை செய்தால் என்று எழுதி இருக்கிற தேவனுக்கு மிகமை உண்டாவதாக தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டால் அதை விடு இதை விடு என்று சொல்லும் இதை கைக்கோள் அதை கைகோல் என்று சொல்லும் அதனால இவர்கள் என்று ஒரு சட்டத்தை ஏற்றி அதற்கென்று ஒரு போதகரை நியமித்து அவர்கள் ஆராதனை செய்கின்றார்கள் ஆராதனை என்னதான் வீணான ஆராதனை தேவனுக்கு செய்யிற ஆராதனை அல்ல அவர்கள் இந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்கிறது இல்லை ஆண்டவர் சொல்லுகிறார் நான் பிதாவின் கற்புரைகளை கை கொண்டு அன்பிலே நிலைத்திருந்தது போல நீங்களும் கற்பனைகளை கை கொள்வீர்கள் என்றால் உங்கள் சமாதானம் நிறைவாகவும் இருக்கும் நிலைத்தும் இருக்கும் இந்த சமாதானம் தான் பேரின்போ சமாதானத்துக்குள்ள கொண்டு போக வழிகாட்டியாக இருக்கின்றது வரலாற்றில் ஒரு சத்தம் உண்டாகுமா சத்தியத்தை கை கொண்டு நீதி உள்ள ஜாதிகள் உள்ளே பிரவேசிப்பதற்கு வாசல்களை திறந்து விடுங்கள் இங்கே சத்தம் உண்டாகுமான் சத்தியத்தை கை கொள்ளாதவர்களுக்கு பர்வம் சொல்லுகின்றதுலோகம் யாருக்கு திறக்கங்களை கற்பனைகளை கை கொள்ளுகின்றார்களோ அவர்களுக்கு பரலோகம் திறக்கும் உள்ள பரலோகம் வேணாலும் தடுமாடி உள்ள அங்கேதான் உள்ளவங்க அதற்கு ஒன்னும் கதவும் கிடையாது பூட்டும் கிடையாது ஒன்றும் கிடையாது திறந்தே கிடைக்குது வரலோகம் உள்ளே பூட்டி இருக்கு என்ன ஒரே மகிழ்ச்சி ஒரே ஆரவாரம் என்று பரவசம் அடைந்தவர் போற்றுகிற வேலைதானே இங்கே அந்த சந்தோஷத்தை நிறைவாக பெற்றவர்கள் அங்கே போய் அங்க ஆனந்தத்திலே கழிவுற போகின்றார்கள் அங்கு ஆனந்தத்தை யார் அடைகின்றார்கள் இங்கே தெய்வீக்கத்தை கொண்டவர்கள் இங்கேருடைய கற்பனைகளை கை கொண்டு பிதாவின் அன்பிலே நிலைத்திருக்கின்றவர்கள் அந்த பரவோசத்துக்குள்ளே சொல்வார்கள் அந்த பரலோகத்தினுடைய மிணல் தான் அங்கே நெருப்புன்ற இங்கே உக்க அடிக்கும் இல்லவா அந்த அப்படியால அந்த பரலோகத்தினுடைய சாய்தான் இப்போ நம்மளே வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றது இல்லையிலையா நான் தேவனை துதிக்க பாட ஆரம்பித்த உடனே புகழ ஆரம்பித்த உடனே நமக்குள்ளே அந்த பரவோசம் இடம் பாருங்க அது ஒரு அளவு அல்ல நான் ஒரு நாள் சொன்னேன்னா நம்முடைய மக்கள் சபை மக்கள் எல்லோரும் ஆட்கள் அவ்வளவு கொஞ்சம் தெரிந்தது கொஞ்சம் அளவே இல்லை ஆண்டவர் சொல்லிக்கொண்டே இருந்தாரு நடைமுறைக்கு வந்துட்டே அப்படின்ட்டு சந்தோஷப்பட்டே இருந்தா திடீரென்று என்ன நடக்குமா நினைச்சாலே அப்படியே பேருவாருங்களா என்பதா நான் எண்ணத்தக்கதாகிறது சந்தோஷம் நிறைவாகி விட்டால் சந்தோஷம் நிறைவாகி விட்டால் அது என்ன செய்வோம் என்று நமக்கு தெரியாது அது பரவசம் ஊற்றுகிற ஒன்று அது கலிகோரம் செய்கிற ஒன்று அனுப்பினாலே அந்த சந்தோஷம் நம்மளே நிலைத்திருக்கணும் இதை தட்டி கழுக்க கவுழ்க்கத்தான் சாத்தான் சுற்றி கொண்டே அலைவான் இந்த சந்தோஷத்தை யார் யார் அதிகமாய் பெற்று பெற்றுக் கொண்டிருக்கின்றார்களோ அதை கவிழ்ப்பதற்கு என்னென்ன வழி உண்டு அவன் தேடிக்கொண்டே அலைவான் அவர்களை தான் அவன் அதிகமாக சுற்றுவான் கற்பனைகளை கை கொண்டு கொண்டே இருக்க வேண்டும் கற்பனைகளை கை கொண்டு கொண்டே இருந்தால் அன்பு நிலைத்திருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகின்றது அதற்காக நான் தேவனை சோதரிகிறேன் வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் யோகா எழுதுகிறான் வெளிப்படுத்தல் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பதினான்காவது வாக்கியத்துல வர் எ அவர்களுக்கு ஒரு பெயர் பாரு அப்படிப்பட்டவங்க பாக்கியவான்கள் என்று அவர் சொல்லுகின்றார் ஜீவ விரட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும் நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கும் கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் கற்பனையின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள் ஜீவிருஷ்ணத்தின் மேல் ஜீவ்ஷத்தை புஷத்த எப்படி இருக்கும் பாருங்க எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும் ஜீவிருஷ்ணம் தானே கொடுத்திருந்தாங்க ஜன் கற்பனைகளை கை கொள்ளுகின்றவன் தெய்வீக ஐக்கியத்தை காத்துக் கொள்கிற மனிதனுக்கு எங்கே ஜீவ மேல் அதிகாரம் கொள்ளவும் நகரத்துக்கு உள்ள பிரதேசிக்கவும் அவக்கிய கோடீஸ்வரம் ஒண்ணும் ஆதி மனிதன் இழந்து போன அந்த ஜீவ அதிகாரம் பெற்று உரிமை பெற்று அந்த நகரத்துக்குள்ளே பிரவேசித்து அங்குள்ள அனுபவங்கள் பெறுவதற்கு உரிமை கொண்டவன் பாக்கியவான் கற்பனைகளை கை கொள்ளது இளையிலோயா கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கு தான் அந்த பாக்கியம் கிடைக்கும் என்று வேதம் சொல்லுகிறபடினால அருமையான கத்தடி பிள்ளைகளே கத்தடி வேதம் சொல்லுகின்றது பிதாவாகிய தேவனை பற்றி அறிந்த யேசு கிறிஸ்து சொல்லுகிறார் நான் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அன்பிலே நிலைத்திருந்தது போல நீங்களும் கற்பனைகளை கை கொண்டு நிலைத்திருந்தால் உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும் உங்கள் சந்தோஷம் நிலைத்திருக்கும் இளையிலோயா தேவனுக்கு மயமையும் வேகமாய் நான் பார்க்கிறோம் மூன்றாவதாக பார்ப்போம் முப்பத்தி ஏழு பதினொன்று ஒருவர் வாசிக்கிறான் மூன்றாவது மிகுந்த சமாதானத்தினால் மன மகிழ்ச்சியாக இருந்தாலும் பர்சுத்தாயப்பட்டிருந்தாலும் சந்தோஷப்பட்டிருந்தாலும் சாந்த குணம் இல்லாவிட்டால் இந்த சந்தோஷம் மங்கி போய்விடும் என்று நாம் காணுகின்றவர்களே தடியான வார்த்தைகளை பேசுகிறார்களே என்று எத்தனை பேர் சொல்ல நாம் கேட்கின்றோம் அருமையானவர்களே நம்முடைய சந்தோஷம் நிறைவா அது நம்மை விட்டு போகாமல் நிலைத்திருக்கிறவுடைய குணம் எப்படி இருக்கணுமா நெடுக சொல்கிறேன் கல்யாண வீட்டிலையும் நான் சொல்கிறேன் பிறந்த பிள்ளைகளை பிள்ளைகளுக்கு பேர் சூட்டுகள் எல்லாத்துலையும் சொல்கிறது உண்டு நாங்கள் ஸ்ரீலங்கா போயிருந்தோம் ஃபஸ்ட்டு தடவை வவுனியாவில் ஒரு பேங்க் மேனேஜர் வீட்டில் தங்கியிருந்தோம் இருந்து அங்கே உள்ள முதல்ல இந்த சர்வே பண்ணுற வேலைகள் ஒரு இடங்களுக்கு போனால் அங்கே கற்று அனுப்புகிற இடங்களில் போய் ஜெபம் ஆவிகளை கட்டுறதும் இந்த வேலைகள் செய்வது நம்முடைய வழக்கமாக இருந்தது இங்கேருந்து இந்தியாவில் கன்னியாகுமரியிலிருந்து காசுமேர் வரைக்கும் இந்த வேலைகள் நம்ம செய்திருக்கிறோம் தேவனுக்கு மயிமை உண்டாவதாக வெளிநாடுகளில் கத்திரமக்கு சொல்லுவார் என்ன இடத்துல தீமை இருக்கிறதை அகற்றி விட்டு மக்களுக்கு சூசன் சொல்லணும் அப்போ அந்த மாதிரி அந்த வேலை நாங்கள் செய்துக்கிட்டு இருந்தோம் எங்களுக்கு ஒரு ரூம் கொடுத்துருந்தாங்க அந்த ரூமில் நாங்கள் தங்கி இருந்து ஜெவமணி கொண்டு இருக்கிறதும் கத்திர அனுப்புகிற இடத்துக்கு போகிறத மாதிரி இருந்தது அப்போ அந்த வீட்டில் தொட்டில் ஒரு பிள்ளை நடந்தது தொட்டில் பிள்ளை அப்போ அது அழுது ஒரு அழுது அழும்போது அவங்க தாயார் கிச்சன்ல இருந்துச்சு அங்கிருந்து அந்த தாயார் குரல் கொடுத்தாங்க என்ன குரல் கொடுத்தாங்க அழாதங்கம்மா வர்றம்மா பொருங்கம்மா அழாதங்க அம்மா அந்த வேலை முடிச்சிட்டு வர்றம்மா சொன்ன இந்த வார்த்தை இந்த பிஞ்சு உள்ளத்துல இந்த வார்த்தை அப்படியே பதிஞ்சிரும் இல்லையா சாந்தம் என்றால் சமாதானமும் இல்லை சாந்த உடம்புல தான் பூமியும் சோதரிப்பார்களா சாந்தான் மிகுந்த சமாதானம் சொல்கிறது பெற்றிருந்தாலும் குணத்தில மிஸ்டேக் இருந்தால் குணத்தில சாந்தம் இல்லாமல் இருந்தால் எரிச்சல் நமக்குள்ளே பொங்குமானால் இந்த சமாதானத்தை அணைத்து விடும் அது நிலை திராமல் அமைவிட்டு போய்விடும் அனுப்படினால குடும்ப வாழ்க்கையில் சரி மற்ற வாழ்க்கையில இருந்தாலும் சரி வேலை சிலங்களில் இருந்தாலும் சரி நான் படிக்கிற இடங்களில் இருந்தாலும் சரி எங்க இருந்தாலும் சரி நம்முடைய சார்ந்த குணத்தை நாம் காட்டும் போது நம்மளே சமாதானம் பொங்கி வழியோம் ஒரு ஆள் உதவிக்காக வருகிறார் அவருக்கு நாம் ஒரு உதவியை செய்துவிட்டு திரும்பும் போது அல்லது உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டறி ஏவி நாம் அதை செய்து விட்டால் நமக்குள்ள என்ன சந்தோஷம் பாருங்க எவ்வளவு களைகூறுகிறார் என்பதை நாம் அறிகின்றோம் நான் இதை அனுபவ ரீதியாக அடைகிறேன் அருமையான தேவனுடைய பிள்ளைகள நம்முடைய குடம் எப்படி இருக்க வேண்டுமா சாந்தமாக இருக்க வேண்டுமா எல்லாவற்றிலும் நாம் சாந்தமுள்ளவர்களாக இருந்து நாம் இந்த சமாதானத்தில் நிலைத்திருக்க வேண்டும் சமாதானத்தை காத்துள்ள வேண்டும் கற்றுக்கொள்ள வேண்டியலாம் சுத்த ஒருவர் சாந்த குணம் உள்ளவராய் மேலும் கழுதை குட்டியாக ஏறிக்கொண்டு வரு என்று சொ மேலும்படியாக இப்படி நடக்கிறது என்று சொல்லப்பட்டது அருமையான தோற்றத்திலும் செய்கையிலும் எல்லாவற்றிலும் தாழ்மை உள்ளவர்களாக இருப்பார்கள் குடம் என்று சொல்லும் அது கிரியையில் காண்பிக்கிற ஒன்றாக இருக்கின்றது அவரைினார்கள் வழ வார்கள் சிலர் மரக்குலைகளை தரித்து வழியில பரப்பினார்கள் முன்னடப்பாரும் பின்னடப்பாரு திரான ஜனங்கள் தாவீதியும் கத்திரின் நாமத்தினாலே வருகிறவர் சார் இப்போதும் தேவனுக்கு மைமண்டாவதாக இப்படி மத்திய பதினொன்னு இருபத்தி ஒன்பது வசிக்கலாம் இதோ ராஜா சார்ந்தகுணமுள்ளவராக கழுதின் மேலும் கழுதி குட்டி ஆகிய ஏறிக்கொண்டு உள்ளிடல வருகிறார் இந்த சாந்த போய் கற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறதை நாம் இங்கே காணுகிறோம் நான் சாந்தமும் மனத்தாழ்மையுள்ளவராயிருக்கிறேன் உங்களை மேல் ஏற்றுக்கொண்டு கற்றுக்கொள்ளுங்கள் இழப்பார்கள் கிடைக்கும் தேவனுக்கு மயிமை உண்டாவதாக நான் சாந்தமும் மனத்தாழ்மை உள்ள இருக்கிறேன் அவரிடத்தில் தான் கற்றுக்கொள்ள வேண்டும் சாந்தம் என்றால் என்ன மனத்தாழ்மை என்றால் என்ன என்கிறது அப்படிப்பட்ட உள்ளதான் கற்றுக்கொள்ள முடியும் இங்கே ஊழியர் மீட்டிங் நடந்தது ஊழியர் மீட்டிங் ஜபம் பல இடங்களில் இருந்து வந்திருந்தார்கள் நடந்தது ஆசீர்வாதமாக இருந்தது அவர்கள் கேட்டுக்கொண்ட காரியங்கள் என்ன என்றால் போதனைகள் நிறைய இருக்கிறது அழகா பிரசங்கங்கள்லாம் இருக்கிறார்கள் ஆனால் அனுபவம் உள்ளவர்கள் எங்களுக்கு ஆலோசனை தர வேண்டும் என்று அவர் சொன்னார் நீங்கள் எங்களுக்கு அடிக்கடி இப்படிப்பட்ட ஏற்பாடுகள் பண்ணி உங்களுடைய அனுபவங்களை எங்களுக்கு சொல்லுங்கள் இந்த தெய்வீக நிலை அடைவதற்குரிய அனுபவம் உள்ளவர்கள் இன்று வேண்டும் அது அப்படிப்பட்ட நிலையில நீங்கள் எந்தெந்த பாதையாக கலந்து வந்தீர்கள் எப்படி வந்தீர்கள் உங்களுடைய ஊழியத்தினுடைய அனுபவங்கள் என்ன உங்களுடைய பாதைகள் எப்படிப்பட்டது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று உங்களுடைய அனுபவத்தை என்று அவர்கள் கேட்கின்ற மீட்டிங்கில் நான் சில காரியங்களே சொன்னேன் ஊழியம் என்றால் என்ன ஜீவியம் என்றால் என்ன எப்படி இருக்க வேண்டும் கருத்தர் என்ன விரும்புகின்றார் எப்படி விரும்பினால் நம்மோடு கூட இருந்து செயல்படுவார் கிரி செய்வார் என்பது நான் சில காரியங்களே அனுபவத்தில் ஏதாவது ஊழிய காலத்தில் உள்ளது சொல்லிக் கொண்டிருந்தேன் இப்போ நமக்கு சரியான அனுபவம் உடைய சாந்தமுடையவர் ஒருவர் உண்டனால அவர் யார் யேசு கிருஷ்ணா அவர்தான் சொல்லுகிறார் நான் சாந்தமும் மனத்தேவன் என் வந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்னிடத்தில் வந்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது என்ன கிடைக்கும் சமாதானம் இழைப்பார்கள் எத்தனையோ அவர் படைத்த படைப்புகளில் மிருகங்கள் ஜீவராசியில் இருக்கு பாருங்க உலகத்திலே அற்பமாய எண்ணப்படுகிறது என்றால் கழுதைதான் கழுதை கறி யாரும் சாப்பிட மாட்டாங்க கழுதைக்கு விலையும் இல்லை அந்த என்று நாம் காண்கின்றோம் அந்த காலத்தில் வயல்கள் போய்விட்டால் அடைக்கிறதுக்கும் எடுக்க மாட்டாங்க சாந்த குணத்தை தன்னுடைய ஏழ்மையை தாழ்மை ஒரு மனிதன் தேவனோடு சமாதானத்தில் நிலைத்திருக்க பெருமைதானே மனிதனை வீழ்த்துகிறது மனிதனை வீழ்ச்சியது ஆதியிலே நடந்தது அதுதானே அதுதான் மனிதன் வீழ்ச்சி அடைந்து போய்விட்டான் அவருக்கு இருந்தர்களுக்கு சகல அதிகாரங்கள் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது அவன் அவ்வளவு அழகுள்ளவனாக இருந்தான் பைரங்களினாலும் மயிலூரிகளாலும் அலங்கரிக்கப்பட்டவனாக இருந்தான் அவனுக்கு தூதர்களை எல்லாம் ஆட்கொண்டு கீழ்படுத்தி நடத்தக்கூடிய அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தது அந்த அதிகாரத்தை அவன் பெற்றிருந்தது என்ன உண்டாயிட்டால் தேவனையும் அதிகாரத்தை செலுத்த வேண்டும் என்கிற எண்ணம் மேல வானங்கள வானங்களுக்கு ஏறுவேன் சிங்காசனங்களை விட்டுடுவேன் அப்படின்னு அவன் மேல மேலே எல்லாவற்றுக்கும் மேலாக நான் போயிடுவேன் எண்ணினாள் அகாலமான பாதளத்தில் தள்ளப்பட்ட சொல்லுகின்றது அவருக்கு இருந்த சந்தோஷத்திற்கும் அவருக்கு இருந்த மதிப்புக்கும் மரியாதைக்கும் அளவு இல்லை ஆண்டவர் தன்னுடைய சாந்த குணத்தை எதிர காண்பிக்கிறார் பாருங்க ஒரு கழுதியின் மேல் பயணம் செய்கின்றார் நாம் அப்படிப்பட்ட ஒரு மனநிலையுடையவராயிருந்தார் அதாவிட்டால் நமக்கு என்ன வந்த ஒரு சின்ன காரியம் நான் யார் தெரியுமா நான் பழைய ஆளா இருந்தால் என்ன நடக்கும் தெரியுமா என்று வருகிறது பாருங்க இந்த கழுதை அடிச்சாலும் உதவி வாங்கிட்டு அங்கே தாழப்புறை சாப்பிடுறா மற்றபடி அது ஒன்று மற்றவர்களைப் போல ஒன்றும் துஷ்டனம் பண்ணுகிறது இல்லை என்று நாம் காணுகின்றோம் அருமையான கட்டுரை பிள்ளைகளே கழுதையின் மேல் இருக்கிறது அற்பமாக எண்ணுகின்ற ஒரு ஒன்றே அவர் தெரிந்து கொண்டு அதில் பவனி வந்தார் என்று நாம் காணுகின்றோம் அருமையான கட்டுரை பிள்ளைகளே நம்ம சார்ந்த அவர்களுக்கு சமாதானம் உண்டு அவர்கள் சமாதானத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று தேவருடைய திருவாக்கு சொல்கிறபடினால ஆண்டவரை நான் சோதனைகிறேன் சார்ந்தகுனம் உள்ளவர்கள் மனமகிழ்ச்சியாயிருப்பார்கள் மனதில் எப்பொழுதும் அவர்கள் மகிழ்ச்சியாகவே இருப்பார்கள் வருஷத்தாய் பெற்றுக்கொண்டிருந்தாலும் உள்ளத்தில் எரிச்சல்களும் கடுகடுகின்ற எண்ணமும் பொறாமைகளும் பிறவை பற்றிய காரியங்களும் மனதிலிருந்து அழுத்துவானால் நமக்கு இருக்கிற சந்தோஷம் நெருங்கி நெருங்கி கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து விடும் என்பது உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் கிராமங்களே பொறுத்தவரை மன்னெண விளக்கு அந்த விளக்கை எரிந்து கொண்டே இருக்கும் அதுக்கு மேல இன்னொன்று கொண்டு கவத்தினால் ஒரு மரக்காலையோ ஒரு பாத்திரத்தையோ அதுக்கு கவத்தினால் அப்படியே அவிந்து போயிடும் அப்படியே அணைந்து போய்விடும் என்று நாம் காணுகின்றோம் நமக்குள்ள ஒரு தீபமாகிய மகிழ்ச்சி பொங்கிக் கொண்டே இருக்கின்றது அலையலையா உலகத்தில் உள்ள காரியங்களை கொண்டு வந்து சாந்தமற்ற குணங்களை நம்ம அதற்குள்ளே செலுத்தும் போது அது கொஞ்சம் கொஞ்சமாக அமைந்து போய்விடும் அது அப்படினால சாந்த குணம் உள்ளவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியினால அவர்கள் கழி கூறுவார்கள் என்று இறைவாக்கு சொல்கிறது அது அப்படினால நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன் என்னிடத்தில் அப்பொழுது உங்களுக்கு இழைப்பார்கள் மகிழ்ச்சியா இருப்பீர்கள் எப்பொழுதும் என்று இறைவாக்கு சொல்லுகிறபடினாலேயா என்று சொல்லுகின்ற ஆலோசனை ரொம்ப பாரமானதாக இருக்காது அது ரொம்ப லெகுவாக இருக்கும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றேன் ஒரு வாத்தியார் ஒரு ஆசிரியர் ஒருவர் மிகுந்த கடனால நெருக்கப்பட்டு அவர் தற்கொலை பண்ணுவதற்கு பெரிய குடும்பத்தில் உள்ளவர் பிள்ளைகளெல்லாம் பெரிய பெரிய இடங்களில் கலனம் அடித்துக் கொடுப்பதற்காக அவர் கடன் வாங்கி சொத்துக்கள் எல்லாம் விற்றோம் அந்த காரியம் செய்து கடைசியில் சாப்பிட வழி இல்லாமல் அவர் வெளியே சொல்ல முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் நம்முடைய சகோதரர் ஒருவர் பர்சுத்தாய் பெற்றுக் கொண்ட நம்முடைய சகோதரர் ஒருவர் அவரை சந்தித்து அவர் சபைக்கு நேராக நடத்தினார் நீங்கள் வாங்கி சார் உங்களுக்கு சமாதானம் கிடைக்கும் அப்படி அவர் ஒரு நாள் சண்டே ஈவினிங் ஆராதனையில் வந்து கலந்து கொண்டார் ஒன்றும் கிடையாது நாங்கள் ஒன்று செய்வோம் உங்களை கடவுளுடைய பிள்ளையாக மாற்றி விடுவோம் நாங்கள் உங்களை கடவுளுடைய பிள்ளையாக மாற்றி விடுவோம் உங்களுக்கு மிகுந்த சமாதானம் ஒன்றாக உங்களுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாம் மாறிடும் என்ன என்ன செய்வீங்க கடனமடை பிள்ளையாக மாற்றுவதற்கு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டீங்க ஒன்று செய்ய மாட்டோம் நீங்கள் கிறிஸ்தவங்க நீங்க பாவ அறிக்கை செய்யணும் இதுவரைக்கும் செய்த குற்றங்கள் எல்லாம் தேவ சமூகத்தில் அறிக்கை செய்யணும் அறிக்கை செய்து பாவ மன்னிப்பு கென்று ஞான ஸ்தானம் பெற்று பிள்ளையாக மாற ஒப்பு கொடுக்கணும் உங்களுக்கு பரிசுத்தாகி கிடைக்கும் இல்லையிலா அந்த பரிசுத்தாகி வந்தவுடனே உங்களுக்கு இருக்கிற கவலைகள் எல்லாம் மாறிடும் உங்களுக்கு இருக்கிற அதாவது துக்கங்கள் எல்லாம் நீங்கிறோம் இல்லை இல்லாத சந்தோஷத்தை பெறுவீர்கள் அப்படின்னு செய்கிறேன் என்று எல்லா பாவத்தையும் அறிக்கை செய்தார் அறிக்கை செய்து முடிந்தவுடனே தலையில் கைவித்து ஜெவன் ஆரம்பித்தது பரிசுத்தாய் பெற்றார் பரிசுத்தாயை பெற்றுவிட்டு பெற்று கொஞ்ச நேரம் அவர் அமைதிப்பட மாட்டார் பர்ஷ்டாவிலே நிறைந்து கொண்டிருந்தார் முடிந்த பரிசோனார் என்னுடைய வாழ்க்கையில நான் பிறந்து வளர்ந்த பிறகு இப்படிப்பட்ட சந்தோஷத்தை ஒரு நாளும் கண்டது இல்லை எத்தனையோ சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நடந்திருக்கிறது சொன்னார் கடன்கள் எல்லாம் தீர்ந்தது இதே அழகப்புறம் தான் தேவனுக்கு மய்மை உண்டாவது அருமையான கற்றுடைய பிள்ளைகளே அருமையானவர்களே சந்தோஷம் என்னிட கற்றுக் கொள்ளுங்கள் கற்றுக்கொள்ளும் போது அவர் கற்றுத் தருவார் இந்த சமாதானத்துக்கு இடையூறு என்ன என்று சொல்லி தருவார் அவைகளை நாம் அறிக்கை செய்து விட்டுவிடும் போது கேடுகள் எல்லாம் நீங்கி போய்விடும் நமக்கு சந்தோஷம் வந்துவிடும் இல்லையே அவருடைய என்னிடத்தில் வாருங்கள் உங்களுக்கு சமாதானம் உண்டாகும் என்று மட்டும் சொல்லாமல் என்னுடைய நுகரத்தை உங்களுக்கு மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள் சுமை மதுவாயோட நுகர் லகுவாகவும் இருக்கும் அருமையான கத்தளை பிள்ளைகளே இந்த சந்தோஷத்தை பெற்றிருக்கிறோம் இந்த அளவு மட்டுமல்ல நிறைவான சந்தோஷத்தை கத்தர் வைத்திருக்கின்றார் நிறைவான சந்தோஷத்தை வைத்திருக்கின்றார் தெய்வீக ஐக்கியத்தை நாம் கூடுதலாக நெருக்கடியாக கை கொள்வோம் அதிகமாய் தெய்வ சமூகத்தை அணுகுவோம் நம்முடைய சந்தோஷம் நம்மளே நிறைவாக இருப்போம் இல்லையா இல்லையா நம்முடைய சந்தோஷிலே நிலைத்திருக்க தொடர்ந்து கற்பனைகளை கை கொள்வோம் கற்பனைகளை கை கொள்கிற மக்களை அதில் இருந்து தவறு செய்வதற்காக அவர்களில் இருக்கிற அதனால் உண்டான சமாதானத்தை எடுத்து போட முடியாக மனித உருவத்திலே சாத்தான் அனைகரை பயன்படுத்துவான் இது என்னுடைய ஊழிய காலத்தில் நாங்கள் கண்டறிந்த காரியம் ஒரு ஆத்மாவே சமாதானத்தின் அதில் கொள்ள மாட்டார்கள் சமாதானத்தை எப்படி பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று வழியை சொல்லிக் கொடுக்க மாட்டார்கள் தெரியாது பெற்றவர்களை அதில் வந்து வீழ்ச்சி அடைய செய்வதற்கு என்னென்ன வழி உண்டோ அவைகளும் செய்வதற்கு மனிதர்களை கருவியாக பயன்படுத்துகிறான் இந்த நாட்களில் என்ன நாம் காணுகின்றோம் அருமையான தேவண்ட பிள்ளைகளை என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆண்டோர் சொல்லுகிறார் அல்லவா அதுதான் ரொம்ப முக்கியம் எனக்கு சமாதானம் இல்லை அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கற்றுக்கொள்ள வேண்டுமாம் கற்றுக்கொள்ளும் போது அதற்கான ஆலோசனை தரப்படும் அந்த ஆலோசனை கை கொள்ளும் நாம் சமாதானத்தை நிறைவாக பெற்றுக் கொள்வோம் மனமகிழ்ச்சியாயிருப்போம் நம் மனமகிழ்ச்சியிலே நிறைந்திருப்போம் என்று இறைவாக்க சொல்கிற அப்படின்னாலே நான் சோதனைகிறேன் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன் ஒருவர் வந்தார் வாஸ்தர் உடைய சபையினுடைய மெம்பர் சிலர் இதில் சேர்த்து விடுங்க நீங்கள் இவ்வளவு பணம் கொடுத்தாச்சுன்னா அது இத்தனை வருஷத்துல இத்தனை மாசத்துல இவ்வளவு பெரிய தொகையாகிடும் உங்களோட சபையில் கஷ்டப்பட்டவர்களே இருக்க மாட்டாங்க உங்களுடைய ஊழிய தூயரம்ப உதவி பண்ணுவாங்க இப்படி சேர்த்து விட்ருங்க பாசத வேறு அப்ப பாசதாங்க ஏற்கனவே சாத்தானங்கிட்ட பலகடம் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறான் இந்த அனுபவங்கள்லாம் எங்களுக்கு உண்டு அது நாங்கள் பணம் சேர்ப்பதற்காக பணம் சம்பாதிப்பதற்காக அதன் மேல்சை கொண்டவர்களாக நாங்கள் இல்லைனால சொல்லுங்க சம்மதிக்க மாட்டோம் என்று சொல்லி அனுப்பிவிட்டார்கள் திமுக எழுதும் போது இப்படி அவர் எழுதுகிறார் ஒன்று திமுகத்தின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் அது நூறாவது வாக்கியத்தை ஒருவர் இவைகளை விட்டு ஓடி தேவக்தி வீதியையும் தேவ பக்தியையும் அன்பையும் பொறுமையையும் சிலர் அதை விசுவாசத்திலிருந்து விழுந்து போனார்கள் விலகி போனார்கள் என்று வேதம் சொல்லுகின்றது அருமையான இவைகளை விட்டோடி இவைகளெல்லாம் அடையும் நாடு என்று வேதம் சொல்லு அவர்களுக்கு மிகுந்த கிடைக்கிறது தப்பை பணத்தின் மேல ஒரு மோகம் கற்பனை பிரமாணங்களை கை கொள்ளாமல் தங்களுக்கு ஆதாய தொழில தேவைகளை ஒரு நிலை ஏற்படும் போது சமாதானம் போய்விடும் என்று வேதம் சொல்லுகின்றது அருமையான கட்டளை பிள்ளைகளே நீயோ தேவனுடைய மனசனே இவைகளை விட்டோடி இவைகளை அடையும் முடி நாடு என்று கற்றுடைய வார்த்தை சொல்லுகின்றது அதற்காக ஆண்டு வரை நான் சோதரிகிறேன் தேவனுக்கு மயிமை உண்டாவதாக வந்து சிலர் கேட்பார்கள் ஐயா எவ்வளவு நாள் பொறுக்கிறது ஐயா சகிக்க முடியல இப்படி எல்லாம் பயங்கரமான நெருக்கடி வீட்டில் எப்படி என்று சிலர் சொல்லுவாரு சிலர் எதையாவது சொல்லுவார்கள் பக்கத்து விட்டு யாரும் எப்படி பண்ணுகிறார்கள் பொறுத்து எவ்வளவு நாள் பொறுக்கிறது ஐயா என்று சொல்லுவாரு மோசைய குறித்து பாருங்க மோசையை பற்றி என்ன சொல்லுங்க என்னாவது புஸ்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் மூன்றாவது வாக்கியத்தை ஒருவர் வாசிங்க மோசன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்தகுணம் உள்ளவராக இருந்தான் மோச பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவராக இருந்தார் மெரியாம ஆர்வனும் மோசை குலமாக பேச ஆரம்பித்தார்கள் மோசை ஒரு பிரஜாதி பண்ணை கட்டியிருந்தார் அந்த புரஜாதி பண்ணை கட்டின நிமித்தமாக இவர்கள் மோசையை குற்றப்படுத்தினார்கள் மோசையோ சாந்தமுள்ள அவர்கிட்ட ஒன்னும் சொல்லல கடவுள்கிட்ட போய் சொன்னார் ஆண்டோர்கிட்ட போய் சொன்னார் ஆண்டோரே நான் என்ன செய்வது இவர்கள் இப்படி சொல்லுகிறார்களே இவர் ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கிறார் இவருடைய மனைவி இப்படி இருக்கிறார் இவருடைய பிரஜாதி பண்ணை கட்டியிருக்கிறார் என்றெல்லாம் சொன்னார்கள் ஆண்டவர் என்ன சொன்னார் ஆண்டவர் தான் சொல்லுகிறார் மோச பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் சகல ஜாதிகளிலும் என்ன செய்யறதுக்கு புறப்பட்டு அங்கே ஒரு விசாரணை நடக்குது தேவனுக்கு மகிமை உண்டாத ஆசரிப்பு கூடாரத்துக்கு வாருங்கள் என்று அப்பதான் சொல்லுகிறார் ஒரு தீர்க்க இருந்தால் அவனுக்கு நான் சொப்பனத்தில் பேசுவேன் தோசனாகி மோசு அப்படி இல்ல அவரோடு நான் முகமுகமாக பேசுகிறேன் சாந்தகுணம் உலகத்தில் எப்படி செய்வாராம் முகமுகமாக பேசுவார் இல்லையில சாந்தகுணமுள்ளவர்கள் புகமையை சுதந்திரிக்கிறது மாத்திரமல்ல முகமுகமாய் முகமுகமாய் ஆண்டவர் சாந்தகுணம் உள்ளவரிடத்தில் பேசுகிறவராக இருக்கிறார் அருமையான தேவருடைய பிள்ளைகள சாந்தகுணம் சாந்தகுணத்தின உடையவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியினால் கழிவு வருவார்கள் என்று வேதம் சொல்லுகின்றது சாந்தகுணமுள்ளவர்களாயிருப்பார் ஆண்டவராகிய தேவன் சாந்தகுடமுள்ளவராக கழுதையின் மேலும் கழுதைக்குட்டியாக மரியின் மேலும் ஏறி வந்தார் ஆனால் கருத சொல்லுகிறார் என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள் நான் சாந்தமோ மனத்தாழ்மையுள்ள தேவனாக இருக்கின்றேன் என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு உங்களுடைய மிகுந்த சமாதானம் உண்டாகும் அதாவது நான் சார்ந்த தேவனாக இருக்கிறேன் என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள் சுமை ஏற்றுக்கொள்ளுங்கள் நுகை மெதுவாக நுகம் மெதுவாக சுமை இருக்கும் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கு இழைப்பாறு கிடைக்கும் இழைப்பாறு என்றால் மகிழ்ச்சி தான் யாருக்கு மகிழ்ச்சி உண்டோ அவர்களுக்கு இழைப்பாறு தான் தேவனுக்கு மயுமை இருபத்தி எட்டு பதினொன்று பன்னிரெண்டு லக்கர் சொன்னார் அந்நிய வாசினாலும் ஜனத்தோடு பேசுவார் இதுவே இழைப்படைந்தவனு இழைப்பாடு பணத்துக்கு இழைப்பாறுதல் இதுவே ஆறுதல் என்று சொன்னாலும் கேட்க மாட்ட கேக்க மாட்டோங்கிற கூட்டம் எவ்வளவு உலகத்தில் இருக்குது ஆறுதல் அருமையானவர்களே எப்பொழுது உங்களுடைய ஆத்மாக்களுக்கு கிளைப்பார் கிடைக்கும் என்று கற்று சொல்லுகின்றார் அந்த ஆறுதலை நாம் பெற்றிருக்கின்றோம் அந்த ஆறுதலை பெற்றிருக்கின்றோம் அந்த சந்தோஷத்தை நாம் பெற்றிருக்கின்றோம் அந்த சந்தோஷம் நம்மளே நிறைவாயிருக்க ஐக்கியம் அந்த சந்தோஷம் நிலைத்திருக்க துறமாணங்களை நாம் கை வேண்டும் என்று நிறைவாக்க சொல்கிறேன் அந்த சந்தோஷம் நம்ம அந்த மகிழ்ச்சி நம்ம நிறைவாய் உண்டாயிருக்கேன் என்று கட்டளை தெருவாக்கு சொல்கிறபடினாலேயா தேவனுக்கு மை மை தேவனுடைய இராச்சியமே அதுதான் என்று ரோமற்கள் நிறுவத்தில பதினான்காம் அதிகாரம் பதினேழாவது வாக்கியத்துல இங்கே அப்போ சில எப்படி புசிப்பும்றிகுறிங்கே போய் புசிக்கிறதும் குடிக்கிறதும் அல்ல அங்கே வேற ஒரு சமாதானம் புசிப்பும் குடிப்பும் அல்லது சமாதானம் பரிசுத்த சந்தோஷமா இருக்கின்றது அலையலோயா அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை நாம் பரிசுத்தாவினாலே பெற்றிருக்கின்றோம் தேவடையாட்சியம் என்பது ராட்சியம் இருக்கிறது என்று கத்துடைய வார்த்தை சொல்லுகிறபடினால ஆண்டவரை நான் சோதரிக்கிறேன் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் அது உலகம் கொடுக்கிற அந்த பிரகாரமான சந்தோஷம் அல்ல அது நான் கொடுக்கிற சந்தோஷம் என்று கருத்தர் சொல்லுகின்றார் சந்தோஷம் ஒரு மகனில் ஒரு மனிதன்ல தங்கி நிறைவாய் அவரில கிரிய செய்வதற்கு தெய்வீக ஐக்கியம் வேண்டாம் நானே தனித்திருந்து அந்த சந்தோஷத்தை பெறுவேன் இல்லை அரேகர் எங்கும் கர்த்தரை ஆராதிக்கலாம் எங்கும் ஐக்கியம் வைத்துக் கொள்ளலாம் அங்கேயும் எனக்கு உண்டு இல்லை அவர் சொல்லிவிட்டார் எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனாகியோடும் இருக்கிறது அப்படிப்பட்ட ஐக்கியத்தில் நாம் பங்கு போது, அந்த ஐக்கியத்தில் நாம் இணைந்து கொள்ளும்போது நம்முடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கும் இந்த சமாதானத்தை பெற்றிருக்கிற நாம் பிறருக்கும் இந்த சமாதானத்தை வாங்கி கொடுக்க அவர்கள் இந்த தெய்வீக ஐக்கியத்துக்கு கொண்டு வர நாமும் பிரயாசப்படுவோம் நம்முடைய வீட்டிலே மீதியா இருக்கிறவர்கள் இதுதான் அனுமவிக்க போகிற ஒரு காரியம் கொடிய வேதனை கொடிய அழுகை அதாவது சதா காலமும் ஒரு இடம் நரகம் என்ன நாம் காணுகிறோம் பரலோகமோ மகிழ்ந்து கலி கூறக்கூடிய இடம் இந்த பரலோகத்துக்குரிய அந்த அனுபவத்தை அந்த முத்திரையை நாம் இங்கே பெற்றிருக்கின்றோம் கண்ணை மூடும்போது நாம் அங்கே செல்ல போகின்றோம் இல்லையிலா அலையிலா அலையிலயா தேவனுடைய புருஷ்டராமத்திரி மயமே உண்டாவதாக இவைகளை நாம் மனதிலே கொள்வோம் நம்முடைய சமாதானம் நிறைவாக இருக்க பெற்றிருக்கிறோம் நம்ம எல்லாரும் சமாதானத்தை பெற்றிருக்கிறோம் இந்த சமாதானம் நம்ம நிறைவாக உண்டாகணும் இது நான் கடைசிரைக்கு நிலைத்திருக்கேன் தேவனுடைய பிரமாணங்களை விடாமல் கைகொள்ள இல்லையா இல்லையா அந்த பிரமாணம் தான் நமக்கு மகிழ்ச்சி இந்த உலகத்தில் பல கெட்டுகள் பல துன்பங்கள் பல பிரயாசங்கள் இருக்கலாம் அதன் மத்தியிலே பிரமாணத்தை கை பெரிய சமாதானம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது அதற்காக நான் கருத்தரை சோதரிக்கிறேன் தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஐயமே உண்டா அதில் நாம் நிலைத்திருக்க நிலைத்திருக்க கற்பனைகளை கை கொள்ளணும் தொடர்ந்து இந்த சமாதானத்தை பெருக்கிக்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 ஆசாரி பள்ளம் போஸ்ட் நாகர்கோவில் ஆறு ரெண்டு ஒன்பது இரண்டு கன்னியாகுமரி மாவட்டம் எங்களது தொலைபேசி எண் பூஜ்ஜியம் நான்கு ஆறு ஐந்து ரெண்டு இரண்டு இரண்டு இரண்டு ஐந்து மூன்று ஆறு தேவன்தே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமா